வணக்கம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் மாணவி ஆர் திவ்யா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பெரும் புரட்சியில் மேற்கு பீகாரின் மிக சிறந்த இராணுவ தளபதி கன்வர் ஆவார் 2. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐக்கிய நாடுகளை சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பார் மூன்று இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் 2. இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது மூன்று சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய புதறிவு குவியல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நன்றி